விணுர்தேவோ மகேஸ்வரம் ப்ரம்ம தமை ஸ்ரீரவே நமஸ்யோமோ நரகந்தவோ நக அனப்பேஷுர் கருணா ஏவம் லக்ஷணசம்பரு பிரம்மவித்தம உபாசாத்ய பிரயத்னேன ஜிஜாசோஸ்வார்த்தசித்தயே மெய்யன்பர்களே குருவின் லக்ஷணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆதிசங்கரர் உபதேசித்த சர்வவேதாந்த சித்தாந்த சாரசங்கிரகம் என்கிற ஒரு நூலிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நிர்மமோ நிரகங்காரஹா என்ற பதங்களுக்கு நேற்று பொருள் பார்த்திருக்கிறோம் எனது என்கின்ற எண்ணமும் நான் என்கின்ற எண்ணமும் அற்றவர் அப்படியானால் உலக வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது நான் எனது என்ற எண்ணம் இருக்குமா இருக்காதா என்ற கேள்வி தோன்றத்தான் செய்யும் மெய்ப்பொருள் தத்துவத்தை ஆராய்ந்து பெறப்பட்ட அறிவினால் அந்த எண்ணங்கள் உண்மையல்ல என்ற எண்ணமும் இருக்கும் எல்லோருக்குமே நான் என்கின்ற எண்ணமும் எனது என்கின்ற எண்ணமும் இயல்பாகத்தான் இருக்கும் எனது என்ற எண்ணத்தை கூட ஓரளவு விட்டுவிட முடியும் ஆனால் நான் இருக்கிறேன் என்னுடைய உடல் இருக்கிறது என்கின்ற எண்ணம் விவகாரத்திலே இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த எண்ணம் உண்மையல்ல என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் இந்த எண்ணங்களை ஆராய்ச்சி செய்வதால் அந்த எண்ணத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்திருப்போம் குருநாதர் வேதாந்த தத்துவத்தை தன்னுடைய குரு மூலம் ஆராய்ச்சி செய்து உண்மையை புரிந்து கொண்டிருப்பதால் தன்னுணர்வு இருந்த போதிலும் அந்த தன்னுணர்வின் உண்மைத்தன்மையை அவர் நன்கு உணர்ந்திருப்பார் எனவே அவர் நான் என்கின்ற எண்ணமும் எனது என்கின்ற எண்ணத்தையும் ஆராய்ந்து அதன் மீது உள்ள பற்றை முற்றிலும் துறந்திருப்பார் என்பதுதான் இங்கே உள்ளார்ந்த பொருள் என்பதை மனதிலே நினைவு கொள்ளுங்கள் அடுத்ததாக குருவின் இலக்கணம் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால் அவர் இருமைகளை கடந்தவர் வாழ்க்கையில் இருமைகள் இயல்பானவை தவிர்க்க முடியாதது இளமை முதுமை அறிவு அறியாமை வறுமை செழிப்பு இரவு பகல் இலாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி ஆரோக்கியம் அனாரோக்கியம் இப்படியெல்லாம் வாழ்க்கை முழுவதும் இருமைகள் நிறைந்தது இந்த இருமைகளில் நாம் சிக்குண்டு இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படுகிறோம் இன்பம் துன்பம் என்பதே இருமைதானே இந்த இருமைகளின் தன்மையை அவர் நன்கு அறிந்திருப்பதால் அவர் இருமைகளை கடந்த இருமைகளுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய தூய உணர்வு தத்துவமாக தன்னை உணர்ந்திருப்பதால் இருமைகளை கடந்தவராக அவர் கூறப்படுகிறார் ஆகவே நிர்துவந்துவஹா இருமைகளை கடந்தவர் இருமைகளை வேடிக்கை பார்ப்பவர் வள்ளுவர் மிக அழகாக ஒரு கருத்தை சொன்னார் குரலிலே இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அந்த இடத்திலே இருமை என்பதற்கு பெரியோர்கள் சொல்லியிருக்கிற உரை இப்படிப்பட்டது அதாவது எந்த எண்ணம் நம்மை உடலோடும் உலகத்தோடும் அடிமைப்படுத்துமோ அந்த எண்ணம் பந்தம் என்று சொல்லப்படுகிறது அந்த தன்மை பந்தம் என்று சொல்லப்படுகிறது எந்த எண்ணம் நான் என்பதையும் இந்த உலக வாழ்க்கையையும் உலகத்தோடு நமக்குள்ள தொடர்பையும் விடுவிக்கிறதோ அந்த எண்ணமானது மோட்சம் என்று சொல்லப்படும் ஆக இந்த பந்தம் முக்தி என்கின்ற இருமை வகை தெரிந்து என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் நாம் இவ்வாறும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த உலக வாழ்க்கையின் இருமை நிலைகளை உணர்ந்து என்றும் புரிந்து கொள்ளலாம் அதாவது வாழ்க்கையின் இருமை நிலைகள் இளமை முதுமை போன்றவை வளர்ச்சி தேய்வு போன்றவை இது போன்ற எண்ணற்ற இருமைகள் அனுபவம் இவ்வுலக அனுபவம் எனவே இந்த இருமையின் வகையை நன்கு பகுத்தறிந்து ஆராய்ந்து தெளிந்து ஈண்டு அறம் பூண்டார் என்றால் துறவு வாழ்க்கையை பூண்டவர்கள் பெருமை பெருங்கிற்று உலகு இந்த உலகத்திலே அவர்களுடைய பெருமை சிறந்து விளங்குகிறது என்று திருவள்ளுவர் திருக்குறளிலே நீத்தார் பெருமையிலே அருளி செய்திருக்கிறார் எனவே நிர்துவந்துவகா என்ற சொல்லுக்கு இந்த பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் குருநாதர் ஒருபொழுதும் வாழ்க்கையின் இருமை தன்மைகளால் பாதிக்கப்படாதவராக இருப்பார் இது குருவுக்குரிய மற்றொரு முக்கிய லட்சணம்